ணேயாம <laughs> மாமதமம்ிரமையோஸ் யோ விஷ் ஆமாஜ விஷய புவம வின்ேன்ூ அப்ப மர்லம் பூத்தேதோ யஸ்தூஜ் ஆஜியம் பரமுருமதா சாந்தமோக்கோன்மச்ச வே நூக்கிய உன்னண்டாவது மந்திரோ வவாரியோபிவோம் ஆம உபிஷத் இதனைத்தும் ஓன்று ஆரம்பித்தது இந்த ஓம் பரம்பொருளை நன்கு விளக்கக்கூடிய வாக்கியமாக சொல்லாக இருக்கிறது தசிய உபியானம் இந்த ஓங்காரத்தை உபாயமாக கொண்டு பிரம்ம ஜானத்தை உபதேசிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்திருக்கிறோம் தொடங்கிட்டு ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல பிரதிஜா ரெண்டாவது வாக்கியம் சொல்லியது விளக்கி சொல்லது கடந்த காலத்திலும்கழ்காலத்திலும் வரும் காலத்திலும் இருக்கிற வஸ்து எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய வஸ்து ஓங்காரம் தான் ஜகத்தை சொல்லியோங்க ஜகத்து அப்புறம் இந்த ஜகத்து பிரம்மன் தான் இந்த பிரம்மன் ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு நாலு பாதம் இருக்கு ஒரு ஒரு பாதத்தையும் விசாரம் பண்ணி புரிஞ்சுட்டு இருக்கும் விஸ்வ தைஜ அப்புறம் துரிய பாதம் வந்து ஆத்மாவோட ஸ்வரூபம் அப்புறம் ஓங்கார விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது நான் திருமூறு திருமூறு சம்மரி சொல்றேன் இருந்தாலும் இந்த இடத்துல நாளைக்கு வைத்துக் கொள்றேன் இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் திரும்பவும் ஓம்கார விசாரம் பண்ணுகிறோம் உபதேசம் ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்மாவோட ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணியது அப்புறம் ஓம்கார ஆரம்பித்தது நம்ம பார்த்தோம் சோயமாத்மா அத்தியரம் ஓங்காரஹா அதிமாத்திரம் மாத்ராஷ்ட பாதாக அகார உகாரி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ஜாக்கிரத அவஸ்தையில் ஓங்காரத்தினுடைய முதல் பாதம் அகாரம் அதுக்கான விஷயங்களை சொல்லி அந்த அகாரத்தை பத்தி அகாரத்தில் விராட்ட நாம புரிஞ்சுக்கணும் அகாரத்தோட விகாட்ட ஐக்கியம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதுக்கான காரணங்கள் பிரயோஜனமும் சொல்லப்பட்ட சொல்லியது தியானத்திலேயோ லௌகிக்க பலன்கள் உபனிஷத்துக்கு தாத்யம் கிடையாது பிரம்ம ஜானத்துலதான் தாற்பயம் அப்புறம் உக்காரம் பார்த்துட்டோம் மக்காரம் பார்த்தாச்சு அப்புறம் காரிகையும் பார்த்துட்டோம் கடைசியா பார்த்த காரிகை அகாரோ நயத்தை அகாரம் அடைய செய்கிறது அடைய செய்கிறது மகாரம் பிராஜ்யனை அடைய செய்கிறது அமாத்திரத்தில் அடைவது என்பது இல்லை விஜயத்தை அவகத்தி பிரபஞ்சமெல்லாம் வரும்போது பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சோபசமத்தை இந்த மாதிரி கூட யோசிக்கலாம் நம்ம முதலையும் நினைவுபடுத்துறேன் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பாஞ்ச உடம்பு மனசு புத்தியும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையும் கூட எல்லாமே உபாதி தன் துண்டு துண்ட காமிச்சு நகைகள் போலதான் நகைகள் போல தங்கத்தில் நகைகள் போல பஞ்சபூதங்களில் இவ்வளவு பிரிவுகள் பஞ்சபூதங்கள்ல மரமும் பஞ்சபூதம் தான் செடியும் பஞ்சபூதம்தான் பஞ்சபூதம் தான் எது கொசுவும் பஞ்சபூதம்தான் நம்ம உடம்பும் பாஞ்ச அப்படி இருக்கிற போது இந்த தங்கம் நகை உதாரணத்தை நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க ஆனா அதுல தங்கமே தெரியறது இது அப்படி இல்லை பஞ்சபூதங்கள் தானே எல்லாத்திலயும் இருக்கு அப்புறம் இந்த பஞ்சபூதம் வாஸ்தவம் கிடையாது என்ன ஆகிறது பிரிஞ்சு போய் ஒரு ஒரு பார்முலால ஒரு ஒரு மாதிரி மாறி என்ன பண்றதுன்னா ஒன்னு ஒண்ணு வித்தியாசம் அதுக்கு வித்தியாசம் பஞ்சபூதத்துல ஒரு அம்சம் அகங்கிரம்ைத்தன்யத்துக்கு உது ஆகைய சரீரத்தோட சேர்த்து அகங்காரம் வருகிறது தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி அப்புறம் என்னது கிரேட் பண்றது என்ன இந்த பஞ்சபூதமே இப்படி மாறி மாறி இருக்கு நம்ம இதை கவனிக்காம அபிமானம் வச்சு திண்டாள் சர்வ அனர்த்த மூல காரணம் அபிமானம் அனாத்மனி ஆத்ம அபிமானம் ஒரு ஸ்லோகம் இருக்கே தேகாத்ம ஞானவத்து தேகாத்ம ஞான பாதகம் சீவன் முக்த உச்சியமாதகம் ஆத்மன்யேவெத் எஸ் சீவன் முக்த உச்சியத்தை ஜீவன் முக்தனுக்கு லட்சணம் என்னன்னா இந்த உடம்பு மனசு புத்திய நான்கிற எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவு இந்த உடம்பு மனசு புத்தி நாம் இல்லைங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவனுக்குற எண்ணம் எவ்வளவு பலமா இருக்கோ அதே பலத்தோட இது வந்து நமக்கு என்ன எடுத்து என்ன சொல்லப்படுறது அது அவ்வளவு மயம் ஆயிட்டோம் இந்த உடம்புதான் நான் நமக்கு ரொம்ப அசைக்க முடியாது அவ்வளவு இந்த சரீரத்துல நமக்கு அகம் அகம் அபிமானம் பலமா இருக்கு அந்த அபிமானத்தை பரிபூர்ணமா நீக்கி இது நான் இல்லைங்கிற எண்ணம் பலமா இருக்கு என்ன வந்தாலும் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை என்ன ஆனாலும் சரி இதுக்கு என்ன வந்தா என்ன இதுல படிச்சோமே தத்துவத்துல படிச்சோம் இந்த உடம்பு காசியில செத்தா என்ன சண்டாளம் வீட்டுல செத்தா என்ன அப்படியே இருக்கு தனும் வா காஷ்யாம் ஞான சம்பிராப்தி சமையவ முக்தோ சௌமி ஜதாசரி அது ஸ்லோகம் நீக்கிறது அது பெரிய எ ஐக்கியத்தை நீங்க பல கோணங்கள் இந்த உபாதி திருஷ்டியிலையும் பார்த்துட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு சர்வம் பாஞ்ச பௌத்திகம் ஒரு கேள்வி கேட்டா இந்த தங்கன் நகை உதாரணம் புரியல இன்னும் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா இந்த பாஞ்ச பௌத்திகமா புரிஞ்சுட்டாலே நிறைய விஷயம் புரியும் நான் உதாரணம் ஒன்னு சொன்னேன் ஆனாலும் இந்த பஞ்சபூதா எல்லாமே ஐக்கியம் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஓங்காரத்துல இன்னொரு விஷயத்தை பேச அங்க என்ன பார்த்தோம் ஏழாவது மந்திரத்துல இங்க யார பாக்கிறோம் அமாத்திரத்தை பாக்கிறோம் அமாத்திரா ஓங்காரத்திலேயே அமாத்திரை இருக்கு எப்படி விஸ்வதை பிராஜ்யன்ல வந்து வியாபகமாக இருக்கிறானோ அப்படி அசப்தமான அமாத்திரூபமான இந்த அசப்தம் அசப்தஸ்வரூபமான பிரம்மன் இந்த ஓங்காரத்துல வியாபிச்சிருக்கிறான் அகாரம் முடிந்தது உகாரம் முடிஞ்சது மகாரம் முடிஞ்சது ஆனா அதுல வியாபிச்சிருக்கா பிரணவம் என்று சொல்லக்கூடிய அசப்தம் போட்ட மாதிரி அபாதகான்னு போட்டிருந்திருக்கிற பதம் சும்மா சொல்றேன் சாஸ்திரத்தை நம்ம ஒண்ணு சொல்ல முடியுமா அங்க வந்து துரிய பதம் உபயோகப்படுத்திட்டு ஆனா துரி அதே மாதிரி இங்கேயும் அபாதா இங்க போட்ட மாதிரி அங்கேயும் சொல்லம் ஒ கால அளவு ஒரு எழுத்து உச்சரிப்பதனுடைய கால அளவு மாத்ராபலம் சாமசந்த கரெக்டா இருக்கணும் சொல்றதுல அந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல நம்ம பலம் நம்ம எவ்வளவு தூரம் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணு இருக்கு பலம் சாம சீரா சொல்லணும் சந்தானகா எங்க மூச்சு விடணும் அங்க விடணும் இத்தனையும் சாம சந்தானஹா இந்த ஆறு விஷயத்தை பத்தி தான் பேசுகிறது சீகா சாஸ்திரம் அதுல ஒண்ணு மாத்ரா இந்த அமாத்ரஹா அமாத்திரஹாங்கிறது பாப்பம் அமாத்திரஹான் சொன்னா இதுதான் வந்து அமாத் அமாத்திர அத்திரா சதுர்ச்சா பவதி போட்டு அமாத்திரா சதுர்ச்சா பவதி இல்லாட்டி அமாத்திரா சதுர்த்தா ஆத்மா பவதி அப்படி போட்டுக்கலாம் துரிய பாதஹி அமாத்திரா சதுர்த்தா ஓங்காரத்தினுடைய சதுர்த்த பாதம் ஓங்காரத்தினுடைய நாலாவது மாத்திரை ஆத்மாவினுடைய நாலாவது பாதம் துரியம் ஆத்மாவினுடைய நாலாவது பாதம் துரியம் இந்த வார்த்தையை யோசிச்சு ஆத்மாவினுடைய நாலாவது பாதம் துரியம் ஓமாரத்தினுடைய நாலாவது மாத் அமாத்திர அத்திரஹா ஓங்காரத்தின் விசேஷம் அமாத்திர ஓங்காரஹா அமாத்திரஹா சத்து சோங்காரி அசப்தம் என்ன காலையில ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள முடிஞ்சு எடுத்து அசப்தம் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு நிசப்தமா இருக்கப்பா நிசப்தமா இருந்த நான் பேச முடியும் அனித்திய மௌனம் இல்லை மௌனம் இல்ல நித்திய மௌனம் அப்படி போடம் என்ன என்னது இன்சிடென்டல் இங்கிலீஷ் இன்சிடென்டல் இன்சிடென்டல் வந்துட்டு போறது தண்ணீர்ல இருக்கிற சுடும் தன்மை வந்துட்டு போறதுனால இன்சிடென்டல் ஆக்துக்கம் தமிழ்ல அதுக்கு பேரு வந்தேரின்னு பேரு அது மறந்து வந்தேரி சித்து போலி வந்தேரி இப்படி எல்லாம் தமிழ்ல இந்த வேதாந்த பரிபாஷை எல்லாம் தமிழ் படுத்திருக்காங்க அது வந்திருக்கு அது போயிடும் தண்ணியில இருக்கிற சுடும் தன்மை வந்து இருக்கிறது அக்னியில இருந்து பிரிச்சுட்டா என்ன ஆகும் சுடும் தன்மை போயிடும் அது வந்து இங்க புதுசா இந்த வார்த்தையை பண்றேன் மௌனம் மௌனம் ஆக்துக்க மௌனம் இந்த மௌனம் வந்து போறது அப்பா அப்புறம் இன்னொன்னு அதாவது பல கோணங்களில் மௌனம் வந்து போவதாக இருக்கிறது ஆக்துக்கமாக இருக்கிறது இன்சிடென்டலாக இருக்கிறது அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றோம்னா ஒே அசப்து நினைச்சு அகர்வ மாதிரி என்னது சப்தத்துக்கு விரோதி தான் இது இந்த சப்தத்துக்கு மாறானதுக்கு மாறானது இந்த அசப்தம் நோக்கம் இந்த அசப்தம் ஆத்மா அல்ல தாக்காலிகமா வந்து போற மௌனம் என்ன சப்தம் இல்லாத தன்மை அப்படிங்குற அசப்தம் விரோதம் அதாவது மௌனத்தையே மூணு ஆங்கிள் பேசணும் மௌனம் என்பது வந்து போகிறது மௌனம் என்பது சப்தம் இல்லாமல் இருப்பது மௌனம் என்பது சப்தத்துக்கு நேர்மாறாக இருப்பது அசப்தமோ நிசப்தமோ வேதாந்தத்துல சொல்லலை இப்ப இங்க இத சொல்ல இந்த மௌனத்தை சொல்லல இந்த மௌனம் என்னன்னா சப்தத்திலேயே வியாபிச்சிருக்கிற மௌனம் சப்தத்திலையே வியாபிச்சிருக்கிற மௌன் வியாபி வியாபி அரூப அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த கை உதாரணம் ஞாபகம் லைட்டு எல்லாம் வரணும் அது இப்ப மணி பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வியாபி இப்ப இன்னொன்னு சொல்றேன் இந்த வந்து பிந்துநாத கலா கலாதி இந்த பிந்துநாத கலாங்கிறது என்னன்னா பிந்துங்கிறது வந்து மனசுல இருக்கிற எண்ணம் நாதம்ங்கிறது பேச தொடங்கிறது கலாங்கிறது வெளியில வந்து அதான் பரா மத்தியமா வைக்கறின்னு அது நாலா பிரிக்கிறது மூணா பிரிக்கிறது இப்ப பேசுறது ஸ்தூல சப்தம் பேசுறது ஸ்தூல சப்தம் அது வந்து இருக்குறதுனால ஒரே வெளியில அமைதியா உட்கார்ந்து இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரே கொடபடா நிழந்தடா இருக்கு இல்லையா நம்ம பாக்குறதுக்கு வேணா ஒண்ணுமா இருந்து இருப்போம் உள்ளுக்குள்ள எத்தனை விருத்தி என்னப்படாதது தெரியுமா மௌனத்தை வந்து இது எதுக்கு சொல்றேன்னா இது உண்மையிலேயே பேசுறதுக்கு முன்னால இத்தனை தாப்பி புரிய விசாரம் பண்ணலாம் அப்புறம் சாஸ்திரத்தை சாதாரண சொல்ற மௌனங்கள்லாம் இது காஷ்ட மௌனம் மனோ மௌனம் இன்னொன்னு நான் சேர்த்துக்கிறேன் போனம்மா போச்சு வார்த்தை கிடைச்சு கிளாஸ் சொன்ன வார்த்தை வரும் மௌனம் யோக மௌனம் ஞான மௌனம் வந்து எத்தனை விதம் வரும் காஷ்ட மௌனம்னா என்னது உடம்பா அசைக்காம உட்காந்துகள் உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையா உட்கார்ந்து முடியாம இருக்கு வீட்டையில உடம்ப அசைக்காம இருக்கிறது மனத நல்லா வச்சுக்கிறதுக்கு உபகாரம் மார்த்தவம் அச்சாபலம் அச்சாபலம் சங்கராச்சாரியர் சொல்றார் அசதி பிரயோசனே காய காய்ச்சேஷ்டா பிரயோஜனம் இல்லாம உடம்ப அசைக்கிறது வந்து சாப்பலம் பிரயோஜனத்தை உடம்ப அசைக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லாட்டி உடம்பு அசைக்க கூடாது தேவையில்லாம் அப்படிங்கிற அசைக்காம உட்கார்ந்து பழகு சில பேர் இப்படியே இருப்பாங்க அதுக்குமே ஒரு கட்டயோகத்திலேயே அது இருக்கு நின்னாதான் இன்னும் மலைக்கு போவேன் மருதமலை முருகனை ஏறி போற போது ரொம்ப சின்ன பையன் அடிக்கடி போவேன் அவன் போற போது அந்த மலையில வந்து ஒருத்தர் நல்ல துண்டெல்லாம் விரிச்சு காசெல்லாம் போட்டு கோமனெல்லாம் கட்டி உடம்பெல்லாம் பீபூதிய பூசி நாட்டுல வேலை குத்திண்டு ஒரு கையில வேலை வச்சு இப்படி நிற்பான் நின்றுட்டே இருப்பான் அப்படி இந்த கண்ணு மேல இருக்கும் நான் உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன் எத்தனை நேரம் நிற்கிறான் ரொம்ப ஆசை அவன் அது அசைவானா மாட்டான் அவன் முன்னாடி காசுக்கா போட்டு அப்படியே உடம்பெல்லாமே போதிய அருமையா வேஷம் போட்டு இருப்பான் ஜம்னு சந்தன மூவெல்லாம் போட்டு பெரிய சாதனை நம்மளால முடியுமா இப்படி இப்ப எல்லாம் பண்றாங்கடான்னு தெரியல ஆனா அது முடியும் சாத்தியம்னு தெரிஞ்சது அப்பவே அது பாக்குற போது இது முடியும் எல்லாம் அபியாசம் தானே அது பேர் காஷ்ட மௌனம் அப்புறம் வாக்கு மௌனம்னா என்ன மௌன விரதம் பேச முடியாது ஆகி பிதற்றி தெரியாமல் ஆசா பிசாச்சை துரத்துவதற்கு குருநாதரை சார்ந்திருப்பதற்கு வாய மூடி சுப் சாப் பேசாத சதாசிவ பிரம்மேந்திர மாறி வாய மூடி என்று நான் வாக்குள்ள பிர இந்த ஹால்ல பேசுறது எனக்கு மாத்திரம் தான் அதிகா சொல்லு மனச வந்து வாக்கு மௌனத்தினால எண்ணங்களை பண்றதுக்கு அது ஒரு சாதனையே தவிர அது முழுக்க இல்லை அப்புறம் மனச அமைதிப்படுத்துறது அது ஒரு மௌனம் யோகத்தினால ால உண்டாக மனச பொ புரிஞ்சிக்க அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சுன்னு வச்சு அது தானாவே பேசாம இருந்த அது வந்து எதுவுமே நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு ஞானத்தை மனசு கொடுத்துடும் அப்புறம் என்ன பண்ணிடுனா அதோட சினமிரும் பெற்றாலும் அண்ட பகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே எல்லாம் அடங்கி போறதுனா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இது வந்து ஆக்துக்கம் அனித்யம் எல்லா மௌனம் அடையற மௌனம் மனசுல ஏற்படுற மௌனம் வாஸ்தவமான கண்டு அலர்ஜி கிடையாது ஒரே பரவாயில்ல ரிலேட்டிவா நீங்க வருஷக்கணக்கா இருந்து இருபத்தஞ்சு வருஷம் மௌனமா இருந்துட்டு அப்புறம் வந்து தாங்க முடியாம பேசினவங்கள முடியறதில்லை ஒரு லெவல்ல என்னன்னு சொன்னா மௌனம் நிற்க அது வேறதா வேலை பண்ணிட்டு இருக்கும் உண்மையான மௌனம் சித்திக்கிறது மௌனம் சித்திக்கிறதுலாம் உயர்ந்த எனக்கு மௌனம் தேவையில்லை நானே மௌன ஸ்வரூபி அகம் மௌனி அஸ்மி நான் மௌனியாக இருக்கிறேன் நித்திய மௌனியாக இருக்கிறேன் பேசும் பொழுதும் மௌனியாக இருக்கிறேன் பேசாத பொழுதும் மௌனியாக இருக்கிறேன் பேசும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உகரும் பொழுதும் எண்ணும் பொழுதும் உண்மையில் நான் மௌனி சாட்சி சைத்தன்யத்துக்கு தான் ஒரு பேரு மௌனம் இதுதான் ஓங்காரத்தை உச்சாரணம் பண்றதுல நாம உண்டாக்கிக்கிற மௌனம் எல்லாம் என்னதுன்னா அது சாதனா லெவல் ஆனா அதனாலதான் ஞானம் என்பது மோன வரம்பு வந்த புரிய வேண்டியது புரிஞ்சாச்சுன்னா மனசு தானே அடஞ்சிடும் நீங்க அடக்க வேண்டாம் அந்த வரைக்கும் அடங்காது அல பாஞ்சு இருக்கும் உண்மை என்ன உண்மை என்ன உண்மை என்ன உண்மை என்னன்னு தேடுவது விஜ்நாசத்துவம் அந்த உண்மையை உணர்ந்து விட்டது என்றால் தெரிஞ்சு போச்சேன் அதனால வந்து சங்கராச்சர் சொன்ன மாதிரி அடங்கிடும் திரும்ப ஆரம்பிக்கிறது அதுவே விஷயம் திரும்ப ஆரம்பிக்கிறது அக்னா மத்த இதுல விவகாரத்துல எல்லாம் அப்பப்ப அடங்கும் புதுசா ஆசை வரும் குழந்தையா இருக்கிற போது குழந்தையா இருக்கிறப்ப சில இதெல்லாம் கொடுத்து அடைக்கணும் மனசுக்கு அப்ப இருந்தது விடாம கேக்குறதே மனசுதான் கிருஷ்ணர் வந்து மௌனத்தை வந்து உபனிஷத்திர்க்கு மௌனி பவத்தே மனசோட சாதனையா சொன்னார் மனசோட தபஸா சொன்னார் என்னது மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரகா அது சாதனா மௌனம் உண்மையில மௌனி தான் வந்து கத்தம் போட்டு சண்டை போட்டு அவனை ஞானி என்னவா பார்ப்பான் அவனோடம் என்னூபம் அது தெரிஞ்சுக்காத அதனால சித்வான் இந்த மௌனத்தை சொல்றது எனக்கு எப்பவுமே பேசு மௌனத்தோட ஸ்டெப் மௌனத்தோட் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வேற தேவையில்லாத தீய சொற்களை எல்லாம் தவிர்த்து நல்ல சொற்களை பேசுவது மௌனத்தின் முதல் படி உனக்கு பேசணும்னு ஆசை இருந்தா நிறைய பேசு ஞாபகத்துக்கு மௌனத்தின் ஒரு விரதமே சில பேர்லாம் வச்சிருக்காங்க அதாவது பரபாஷண இன்னொருத்தரை பத்தி நிந்திக்காம இருக்கிறது ஒரு விரதமா எடுத்துக்கிறது ஒரு சன் சாஸ்திரத்துல இருக்கு பரநிந்த பண்றது இல்லை அப்படின்னு பகவானுக்கு முன்னால சங்கல்பம் பண்ணிக்கிறது எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பரநிந்த பண்ண மாட்டேன் இன்னொருத்தரை பத்தி கமெண்ட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு முன்னால சங்கல்பம் பண்ணிவிடுவேன் அது ஒரு விரத்தமாவே வச்சிருக்காங்க ஆன்மீக சாதனைகள்ல அது சில நான் சில பேரை பார்த்திருக்கேன் அது வந்து நான் அத சொல்லுவார் நான் பரபாஷனம் பேசுறது இல்ல சொல்றது பரபாஷனம் பேசறதில்ல பிறரை பற்றி ஒண்ணு சொல்றது இல்லை அது ஒரு வருத்தமா வச்சுருக்கேன் சங்கல்பத்தை நிறைவேற்ற அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு நம்ம சுபாவம் எங்களுக்கு பண்ண முடியுமான்னு பாக்குறது பெண்ண இந்த உலகத்துல எதுக்கா வந்திருக்கும் இது அதாவது அளவா அத முதல்ல நல்ல சொற்களை பேசணும் அது என்ன நல்ல சொற்களை அளவாக பேசுவது மௌனத்தின் இரண்டாவது படி அளவாக பேசுவதையும் விட்டு விடுவது மௌனத்தின் மூன்றாவது படி மனசு பேசணுங்கிற எண்ணம் வந்தாலே அது வந்து நிறையா விஷயம் பேசுறது பற்றி இல்லை மத்த லௌகிக்க விஷயங்கள்லாம் பேசற போது சில பேர்லாம் ரொம்ப பேசற போது நம்ம காதலையே ஆத்மா இருக்க மாட்டேங்குது அவன் சொல்லு வழி கேட்டு என்ன பண்றது அது நமக்கு வந்து என்ன சில பேருக்கு சொல்லு சொல்லுமா அப்புறம் அப்புறம் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு வந்து கேட்கிறேன் திரும்ப எல்லாம் பர நிந்தா பாஷணம்தான் அது கூடாது அது என்ன ஆகுன்னு கேட்டா அப்புறம் மனசு வந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கும் எங்கேயோ போயிடுவோம் எங்கிருந்தோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் சேர்ந்துடும் குளிக்க போய் சேரு முடிச்சுட்டான் உலகத்துக்கு வந்து இருந்தா பூசிக்கிறதுக்காக வந்தோம் இவ்வளவு கருத்துக்கள் நல்ல ஆழமா யோசிக்க முடியும் மௌனத்தை பத்தி இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தையே நம்ம தியானம் பண்ண முடியும் அதனாலதான் அமாத்திரைய வியாக்கியானம் பண்ற மூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி அமாத்திரா மூர்த்தி அதனால இவர் என்ன பண்ற மௌன வியாக்கியான அர்த்தம் மௌனம் பிரம்மன் பிரம்மத்தை விளக்கிற மூர்த்தி அர்த்தம் அவர் மௌனமாயிருந்து விளக்கிறார்கிறது செகண்டரி மௌனமாயிருந்து விளக்கிறார் என்ன அர்த்தம் மௌனத்தை உபதேசம் பண்ணிட்டு மௌனம் ஆயிடுறார் நான் சில சுவாமிகளை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஒரு மட்டம் கூட நான் தான் போறேன் பொறுப்பில் இருக்கு நேரம் பேசுவாராம் அரை மணி நேரம் கேள்வி பதில் இருந்தா பதில் சொல்லுவாராம் அதுக்கப்புறம் பேச மாட்டேன் எழுதுவார் ஜபம் பண்ணுவார் தியானம் பண்ணுவார் பேசவே மாட்டேன் கிளாஸ்ல தான் பேசுறேன் தாய்மாரசுவாமியுடைய குருவையும் மௌனகுரு மந்திர குருவேகந்திரவே அந்த இதைப் பத்தியும் குருவும் அப்படித்தானா சொல்லி தரபோது பேசுவாராம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா பேசமாட்டான் மத்த நேரம் பேசுறது அது ஒரு சங்கல்பம் விரதம் நல்லதுதானே வம்பு வராது புடிஞ்ச உடனே விவகாரம் தான் ஆரம்பிக்கிறேன் அதனாலதான் அடுத்தது என்ன சொல்லுறது அவ்வாரியா அவ்வகாரியாட்டது எத்தனையோ பண்ண வேண்டியிருக்கு நம்மளே விவகாரம் பண்ற போது நான் சொல்றேன் எனக்கே மூணு ரோல் இருக்குங்கிறேன் பாடம் சொல்லி தர்ற போது பீட்டாதிபதி பாடம் சொல்லி தந்தா தான் பீட்டாதிபதி இல்லாட்டி பீடாதிபதி தான் உக்காந்து சாஸ்திர பாடம் சொல்லி கொடுத்தா தான் பீட்டில உட்கார்ந்து வித்யா பீட்டத்துல உட்கார்ந்து வித்தியை டீச் பண்ணும் டீச் பண்ணாதான் பீட்டாதிபதி இருக்கணும் சன்னியாசித்துவம் அது பூர்ணமா இருக்கணும் எதுவும் இந்த மாதிரி விருத்தி பண்ணிக்கலா சம்சாரத்தை விருத்தி பண்ணிக்க இப்படி சொசைட்டிக்காக விருத்தி பண்றது வேற சமாச்சாரம் பர்சனலா தன்னை சுத்தி சில சம்சாரத்தை உண்டு பண்ணிக்க விடாது வந்து மட்டாதிபத்தி என்ன சொல்றதெல்லாம் அப்படியாதிபதி ரோல் இந்த மூணு ரோல் இதெல்லாம் விவகாரம் ஆனா வாஸ்தவமா சொரூபம் என்னது அவ்வகாரியம் ஏற்கனவே சொன்ன முடியாது தள்ளவும் முடியாது என்ன யார் நானும் யாரை என்ன யாரும் ஏத்துக்கல்கிற கவலை எனக்கு கிடையாது நானும் யாரையும் ஏத்துக்கிட்டு அவசியம் எனக்கு கிடையாது நான் யாரையும் தள்ளவும் இல்லை யாரையும் கொள்ளவும் இல்லை என்ன யாரும் தள்ள முடியாது என்ன யாரும் கொல்ல முடியாது கொல்ல இல்லை கொள்ள முடியாது இதுவே சதுர்ச்சது மாத்ரா நான்காவது துரியம் அர்த்தம் ஆத்மா சதுர்த்த ஆத்மா பவதி அமாத்திரா சதுர்ச்ச ஆத்மா பவதி இதுதான் ஐக்கியம் பண்ணியாச்சு ம ஐக்கியம் பண்ணியாச்சு அவ்வகாரியா அங்க சொன்ன ஏழாவது மந்திரத்துல சொன்ன அதே சொற்கள் வருகிறது பிரபஞ்ச உபசமஹ பிரபஞ்ச உபசமஹ அங்கோபசமம் இருந்தது இங்க பிரபஞ்ச உபசமஹா ஓங்காரத்துக்கு விசேஷம் அங்க பொருளுகம் பொய் என்று உறுதி செய்யப்பட்டது இங்கே சொல்லுலகம் பொய் என்று உறுதி செய்யப்படுகிறது பொய்னா என்ன தோற்றம் மாத்திரமே என்று உறுதி செய்யப்படுகிறது அர்த்த பிரபஞ்சம் மறந்து வாட்சிய வாச்சக எல்லாம் சொல்லிருக்கேன் இப்ப ஒரு இது சொல்றேன் கொஞ்சம் தலை சுத்திர இருக்கும் ஆனா நீங்க யோசிச்சுட்டே இருக்கும் பரவாயில்ல புரிஞ்சிடும் தங்கம் இல்ல கரெக்டா தங்கம் கிரீட்டம் இல்ல கிரீட்டம் தங்கம் இல்லை தங்கம் கிரீட்டமும் ஒன்னா வேறையா ஒன்னு சொன்னா ரெண்டு சொற்கள் எதுக்கு வேறேன்னு சொன்ன நீ தங்கத்தை நான் தங்கத்தை வச்சுக்கிறேன் நீ கிரீட்டத்தை வச்சுக்கோ சொல்லிவிடலாம் இப்ப கிரீட்டம் ஹஸ்தம் பாதம் சும்மா இதே வச்சு இந்த லக்ஷாமூர்த்தி ஆபரணத்தை வச்சு பேசணும் வரவே இல்லை கற்பனை இருக்கீட்டம் ஹஸ்தம் பாதம் மூணு பண்ணியாச்சு மூணு வந்து என்ன கிரீட்டம் இருக்கா ஹஸ்தம் இருக்கா பாதம் இருக்கா ஸ்வர்ணமேவசிஷது பூர்ணுவ உதச்சது பூர்ணஸ்வர் ஆதாய அவசிஷத்து புரியுதோ புரிஞ்சுதான் வேற வழியிட நானிய தங்கமும் இல்லை தங்கம் நகை இல்லை நகை தங்கம் இல்லை மாத்தி அவ்வளவுதான் மூணாவது மந்திரத்தில் இருந்து ஏழாவது மந்திரம் வரைக்கும் என்ன பண்ணும் ரூபத்தை நிஷேதம் பண்ணி அரூபத்துக்கு வந்துட்டோம் இங்க என்ன பண்ணிட்டோம் விசாரம் பண்ணி அசப்தத்துக்கு வந்துட்டோம் அதே மாதிரி அரூபம் அசப்தம் மாண்டியத்தினுடைய சாரமே இதுதான் ரூபத்தை அரூபம் ஆக்கிறது அசப்தத்தை அசப்தம் ஆக்கிறது ஆக்கிறதுனா என்ன அர்த்தம் நீக்கிறது மௌனத்தில்தான் சப்தமே அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு அரூபத்துலதான் ரூபம் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறது அர்த்த பிரபஞ்சோபசம இங்க பத பிரபஞ்சோபசம நாம பிரபஞ்சோபசம வாசக பிரபஞ்சோபசம அபிதான பிரபஞ்சோபசம பொருளுகமும் சொல்லுலகமும் ஒடுங்கிவிட்டது சொல்லுமில்லை பொருளுமில்லை அதனால கிருஷ்ணர் சொன்னது இந்தாமத்தேவேதி தான் வித்தி நகம் தேசு தேமயி நகம் தேசு தேமயி ஏச்சைவ சாத்விகாபாவாக தாமசாஷ்டே மத்த ஏவேதி தான் வித்தி நகம் தேஷு தே மயி மத்த வித்தி நூ அகம் தேஷு தே மயி எப்படி இருக்குது மயி தேஷு நகம் அதனால வந்து தங்கம் மாத்திரம் தான் பா இருக்கு ஆபரணமும் இல்ல ஆபரண வளையல் பத பொருளும் இல்ல வளையல் சொல்லும் இல்லை வளையல் என்ற ஒரு பொருளும் இல்லை வளையல் என்ற சொல்லும் இல்லை அதே மாதிரி இந்த பிரம்மங்கிற ஒண்ணுதான் இருக்கிறது இந்த ஜகத்து ரெண்டா பிடிச்சிட்டோம் ஜகத்து என்னது பதம் அர்த்தம் ஜகத்து ஜெகத் இல்லைன்னு சொல்ல போறேன் ஜெகத் இல்லேன்னு சொல்ல போறேன் ஜெகத்தே பிரம்மம் சொல்லுகிறீர்களே வளையலே தங்கம் சொல்ற மாதிரி வேலையில தன் கிரீட்டமே தங்கம் சொல்ற மாதிரி ஒண்ணு கன்ஃபியூஸ் அது ஒரு விஷயமா நீங்கது நமக்கு இருக்கிறதுனால இவ்வளவு கிடைக்கிறதுனால ஞான பிரயோஜனம் நமக்கு நமக்கு அந்த பிரயோஜனத்துக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும் இந்த அபியாசம் இப்ப என்ன ஆச்சு பிரம்ம அயமாத்மா பிரம்ம அதுக்கு வர வர்றதுக்காக வேண்டி இத்தனை பண்ணியாச்சு ஆஹ் பொருளுமும் நீங்கி விட்டது போயிற்று அங்கு பொருளுகம் நீங்கி போயிற்று இங்கு சொல்லுலகத்தை நிஷேதம் பண்ணியாச்சு இப்ப என்னது பிரபஞ்சோபசமாக இதுல நீங்க பிரபஞ்சோபசமஹா அவ்வகாரியா அங்க இருக்கிற இந்த சாந்தி நல்லது அனித்யாந்தி என்னதான் வந்து சமாதியில வர்ற சாந்தியா இருந்தாலும் அனித்யசாந்தி தான் அந்த அனுபவிக்கக்கூடிய பரமோத்தமமான சாந்தி அதுதான் சமாதி வேண்டான அவசியம் இல்லை ஞாபகம் சமாதி இருக்கட்டும் ஆனா அந்த சாந்தி அனித்யாந்தி தான் உத்தமமான மனசு அனுபவிச்சாலும் அது அனித்யம் இவன் இருக்கிற போதும் அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார் வெள்ளத்தனையை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் பொறுதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்ன குரல் உள்ளம் உள்ளது உணரின் உள்ளம் ஓர்த்து உள்ளது உணரின் மனமானது நன்றாக ஒருமுகப்பட்டு உள்ளதை உணருமானால் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒரேடிய இந்த உலகத்தில் வாசனை எல்லாம் பண்ணிவிடும் அப்பிரபஞ்சா உபசமஹ அதுதான் சிவன் சிவன் உபாசனைக்கா சொல்லப்பட்டது வாஸ்தவமான அத்வைதா எல்லாம் அங்க பார்த்ததுதான் பிரபஞ்சோ பசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் பார்த்தோம் அதையே இங்க திரும்பவும் சொல்லுகிறது அங்க வந்து பொருக்கி பார்த்தோம் இங்க சொல்லுலகத்தை நீக்கிட்டோம் இப்ப ஜெகத் இருக்கா பிரம்மம் இருக்கான்னு உங்களுக்கு கிரீட்டம் தங்கம் கிரீட்டம் இல்ல தங்கம் இல்லன்னு புரிஞ்சதுன்னா கிரீட்டம்னு ஒரு பதார்த்தமே இல்ல கிரீட்டம்னு ஒரு பதமும் இல்ல கிரீட்டம்னு ஒரு பதார்த்தமும் இல்ல தங்கம் ஒரு பதம் இருக்கு பதார்த்தம் இருக்கு அது மாதிரி பிரம்மங்கிற ஒரு பதம் இருக்கு பதார்த்தம் இருக்கு அவன் யாருன்னு இது என்ன அது என்னன்னு பிரிக்கிறதுக்கே ஒரு பொருளும் இல்லைன்னா பிரிவர நின்று இயங்கும் ஜோதியை மா தூவெளியை துரிய நிறை சுடரை பொருள் வணக்கம் இதோட கம்பேர் பண்ணி பாருங்க தாய்மான ஒரு பாடல்ல இருக்கிற பொருள் வணக்கம் இதோட சம்பந்தப்படுத்த முடியும் அத்வைத்த முடிந்தது எல்லாம் நம்ம விளக்கி பார்த்துட்டோம் இனிமேல் நான் சொல்லல ஏவம் ஓங்காரஹா ஆத்மா ஏவா இவ்வாறு இந்த அமாத்திர ஆமா ஓங்காரம் ஆத்மாவாக எப்படி ஆகிறது அசப்தூபமான ஓங்காரம் அசப்தூபமான ஓங்காரம் அகாரம் அகாரம் ஆஹ ஓங்காரத்துல ரெண்டு அம்சம் இருக்கு என்னது சப்த அம்சம் அசப்த அம்சம் இருக்கு அசப்த அம்சம் தான் ஆத்மா சப்த அம்சம் தான் அநாத்மா எல்லாம் சொல்லி ஏவம் ஓம்காரா ஆத்மா ஏவ இவ்வாறு ஓம்காரத்தை ஆத்மாவாகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஓம்காரம் டு அசப்தம் அர்த்தம் இங்க ஓம்காரம் அகாரம் உக்காரம் அகாரம் இல்லை ஓம் ஓங்கிறது எதுல உற்பத்தி ஆகிறதோ ஓம்காரம் எதுல உற்பத்தி ஆகிறதோ பாருங்க எப்படி ஒடுக்கிட்டோம் பாருங்க அசப்தல ஒடுக்கிட்டங்களை எல்லாம் பத பிரபஞ்சம் பதப்பிரபஞ்ச அதிஷ்டானம் என்னது ஓங்காரம் ஓங்காரத்தை எதுல ஒடுக்கிட்டோம் அசப்தத்தில் ஒடுக்கிட்ட அர்த்த என்ன பண்ணிடும் அர்த்த பிரபஞ்சத்தை எல்லாம் துரியல்ல ஒடுக்கணும் அர்த்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒன்னாக்கி ஆத்மாங்குற சப்தத்தை கொண்டு சொல்லாஸ்திராபனம் ஒடுக்குதல் பண்ணிட்டோம் இப்ப ஓங்காரத்தை அசப்தத்தில் ஒடுக்கிட்டோம் அசப்தம் அரூபம் வேற வேற கிடையாது மௌனத்திலேயே சொன்னா அப்சல்யூட் மௌனத்தில் சொல்லவும் வேண்டுமோ ஆபேட்சிக்க மௌனத்திலேயே பேச்சு ஆபேஷிக்க மௌனத்திலேயே அப்படி இருக்கிற போது ஆத்திய மௌனத்தில் சொல்லவும் வேண்டுமா அதே மாதிரி ஆபேட்சிக்க அருபம் சொல்றதில்லை இந்த மௌனத்துல மாத்திரம் சொல்றோம் அருப்பத்துல வந்து என்னதான் இந்த வார்த்தையும் போட்டுக்கலாம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தென்னேனம் கொட்டாமல் ஓர் உருவம் இல்லானுக்கு ஒரு உருவம் இல்ல ஒரு நாமம் இல்ல அவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் உருவங்கள் ஆயிரம் கோயில்கள் ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் எல்லாம் எடுத்துன்னா இந்த உண்மையை உணர்ந்துகிறதுக்குதான் புரிக்கிறது ஏவம் வேத சா ஆத்மானம் சம்விஷத்தி இப்படி படுக உண்மையை இவ்வாறு நன்றாக விசாரம் செய்து அறிந்து கொள்ளுகிறானோ அவன் தன்னால் தன்னை அடைகிறான் ஆத்மனா ஆத்மானம் சம்விஷதி ஆத்மனா ஆத்மானம் அவரோட சொல்ற தானே தன்னுடைய உண்மை வடிவை உணர்ந்து கொண்டு தன்னுடைய எத்து விடுகிறான் என்ன திருஜபாவது மறுபடியும் அவன் வந்து உடலில் புனர்ஜாயத்தை பிறக்க மாட்டான் பிறக்க என்ன அர்த்தம்னா மீண்டும் உடலில் பற்றுக் மாட்டான் இந்த உண்மையை உணர்ந்த பிறகு மறுபடியும் இந்த ீரங்களில் அபிமானத்தை அடைய மாட்டான் அபிமானம் உடையவனாக இருக்க மாட்டான் அங்கே நிறைய சக்தி இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த மினோதிங்கிறதுக்கு காலையில சொல்ல நான் விட்டு போச்சு இந்த மினோதி மகாரத்துக்கு மினோதி ஹபா ஒரு வார்த்தை இவன் வந்து ப்ராப்பரா எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுவான் அதாவது ஜாகிரதா பண்ணுவ இன்னொரு ஜட்ஜ் பண்றது நம்ம வேலை இல்லை ஆனா ஒருத்தர் வந்து கோமா பேசினா கூட உண்மையிலே அவருக்கு அந்த எண்ணம் இல்லை கோமா தான் சொல்ற ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் சொல்ற ஐயப்படாது அகத்தது உணர்வானை சந்தேகப்படாம மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறவனை தெய்வத்துக்கு சமமா வச்சுக்கோங்க மந்திரி அப்படி இருக்கணுமா ராஜாவுக்கு இந்த நாட்டுல இதெல்லாம் சொல்ல இந்த திருக்குறளை அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பந்த என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் ஜட்ஜு ப்ராப்பரா ஜு பண்றவன கடவுளுக்கு சமமா புரிஞ்சுக்கோன்னு இந்த மகாரத்தை உபாசனை பண்றவனுக்கு இப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு அந்த ஒரு குணம் வருல்லாம ஏத்தி கண்டதெல்லாம் ஏத்தி குழப்பி அதெல்லாம் பண்ண மாட்டான் உள்ளதை அப்படிப்படியே யதார்த்தமா பார்க்கறது அதுல தாற்ப திருத்தீயம் பீஜபாவம் தகுத்வா இதாகிறது யர்ஷயங்கள்லாம் சொல்ற சே நல்ல உத்தியாசிகள் மத்தியம சநாசிகள் சன்னியாசிகள் குரூப்லயே அப்படி பிரிக்கிறார் அதாவது சன்னியாசம் சன்னியாசின்னு இல்லை காஷாய வஸ்திரம் இல்ல வைராக்கியத்துல வித்தியாசம் மந்த வைராக்கியம் மத்தியம வைராக்கியம் தீவிர வைராக்கியம் சன்னியாசி வைராக்கியம் உடையவன் உலக விஷயத்துல ஆசை இல்லாத அதுல இருக்கு அவர்களுக்கு இந்த அகார உக்கார உபாசனை இங்க பாருங்க இது வரைக்கும் பலன் சொல்லி அது கிடைக்கும் இது கிடைக்கும் இங்க என்ன சொல்லிட்டு தன்னால் தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் தன்னால் தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் நீங்க இத உடனே கோட் பண்ணி பாக்கணும் வீத்தல மூணி நாற்பத்தி மூணா ஷ்லோகம் ஏம்பே பரம் பிஸியாத்மா ஜிஷத் மகாபாஹோ காமூப்பி பராணியாந்திரிபியம் மன மனசஸ் பராதஸ் பரம்ப்வ்ஸா ஆமன ஆன அதே மாதிரிதான் இங்க ஆத்மனா ஆத்மான வடிவை உணர்ந்து கொண்டு ஆகிவிடுகிறார் அரூபமாக சொல்லி இந்த மந்திரம் நிறைவுபடு நிறைவு செய்யப்படுகிறது ஆக எட்டாவதுல இருந்து இந்த பன்னெண்டாவது மந்திரம் வரை ஓங்கார விசாரம் செய்யப்பட்டு ஓங்கார விசாரம் நிறைவு செய்யப்படுகிறது ஆத்ம விசாரமும் ஓங்கார விசாரமும் ஐக்கியம் பண்ணப்படுகிறது ஆத்ம விசாரம் வேறு ஓங்கார விசாரம் வேறு அல்ல ஆத்ம விசாரம் அத்தியுத்தம அதிகாரிகளுக்காக பண்ணப்பட்டது ஓங்கார விசாரம் மந்த மத்தியமிக அதிகாரிகளுக்காக விசாரம் செய்யப்பட்டது இந்த ஆத்ம விசாரம் ஓங்கார விசாரத்தினுடைய நோக்கம் பிரம்ம ஜான சித்தி இந்த ஆத்மா ஓங்காரமேதான் ஜகத்தாக சொல்லப்பட்டு ஜகத்துல இருக்கக்கூடிய அநாத்ம அம்சங்களை உணர்த்தி ஜகத அனாத்ம அம்சத்தை மித்தியான்னு நீக்கி உண்மையை புரிய வைத்து விட்டது ஆக அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணி கற்பனையை சொல்லி கற்பனை வந்த விதத்தை சொல்லி கற்பனை வந்தவாறு காட்டினோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கற்பனை சொல்லி இந்த கற்பனை நீக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுத்து இப்ப உங்களுக்கு அறிவால இந்த உலகத்தில் பண்ண முடியாது கிரீட்டமும் இல்ல என்ன தங்கம் கிரீட்டம் அல்ல கிரீட்டம் தங்கம் அல்ல தங்கம் கிரீட்டமும் அல்ல கிரீட்டம் தங்கமும் அல்ல ஆனா ரெண்டும் ஒரே பேர் ஒரே வசூக்கு வச்சிருக்கிற பேர் அது மாதிரி பிரம்மம் ஜகத்தும் தங்கம் புரியுது தங்கம் அல்ல கிரீட்டமே இல்ல அதே மாதிரி பிரம்மம் ஜகத் இல்ல ஜகத்து பிரம்ம இல்ல ஜகத்தே இல்லை பிரம்மந்தான் எப்படி கிரீட்டம் மித்யா பதமோ அப்படி ஜெகத்தும் ஜெகத் வந்து ஒரு மித்யா பதம் ஆனா பிரம்மந்தான் சத்தியம் பிரம்மை சத்தியம் பிரம்மை இனி காரிக்லோகங்கள் இருக்கு ஸ்லோகங்கள் இருக்கு நாளை காலை நமக்கு வகுப்பு இருக்கு நிறைவு செய்கிறேன் அவர் வந்து ஓங்காரத்தை பத்தி சொல்லி நிதித்தியாசனம் தியானத்துக்கு எல்லாம் உபாயம் சொல்லி கொடுக்கிறார் கௌடபாதாச்சாரியார் நாளைக்கு நாம பார்க்கலாம் தேஜராங்கைஷ் வாசி யசேமேவா இோ வூஷா விவே ாரோ குத் த மூதவி வோமவாத்தேயிணா மூத்த மூத்தாம்பழி எங்கள் மோனகுருவி அருள் வாத்தையும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்தா ரி ஓம் ஆனஸ் ஜகன்மாத்தீவிக்கீ சீக்கீ